அடுத்ததா தந்திரை சகலம் அதிசன்தா பிதா சத்தி பிரதமரத புனஸ்வன்பிலபுருஷாடனிதம் சத்துஷ்டிரை அம்பாழ சொல்லக்கூடியதான தந்திரங்கள் அறுபத்தி நாலு தந்திரங்கள் தந்திரகண்ண மறைகள் வேதங்கள் இந்த வேதங்கள் அப்ப ஒரு செய்யும் இந்த தந்திரங்கள் முகமாக மனுஷன் சொன்னது வேக ஆகதம் சிவனுடைய வாஸ்கர் வந்து வெளியில வந்தது அம்பாருடைய காதுக்குள்ள போச்சு அதனாலதான் ஆகதம் சிவனுடைய வாஸ்கர் வந்தது கடந்த கிரிஜானே அம்பாளுடைய காதில வந்து விழுந்தது அப்படின்னு அம்பாள் கஜன் இருக்காங்க அழுத நிகமும் நிர்கசம் கிரிஜா முகா அம்பாளுடைய வாக்குல இருந்து வந்தது சிவனுடைய காதில போய் விழுந்துதான் நிகமம் மனுபேன் ஆகமும் நிகமம் இந்த ஆகமங்கள் நிகமங்கள்னா வேதங்கள் மாதிரி அனாதியானவை அது அப்பப்போ அந்த போன ஜன்மாவை எப்படி இருந்தோ அதே மறுபடியும் இந்த பக்கம் சொல்லி கொண்டா இருப்பான் இதெல்லாம் மாறுவது இந்த ஆகமங்கள் இருக்க அது எத்தனை இருந்தது அம்பாளுடைய தத்வத்தை சொல்லக்கூடியதான ஆதமங்கள் அறுபத்தி நாலு இந்த சுகாதமங்கள் அப்படி இப்படின்னு சொல்ற அந்த ஒவ்வொரு ஆகமத்திலையும் ஒரு மனுஷருக்க வேண்டியதான என்னென்ன ஆசைகள் உண்டோ அதெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உபாயங்கள் அதுதான் தந்திரம்னு தந்திரம்னா தந்திரியத்தே வித்தாரியத்தே தத்வம் இது தந்திரம் இந்த தமிழ்ல ஏதோ ஒரு தந்திரம் பண்றான் சார் அந்த தந்திரம் இல்லை தமிழ் தந்திரம் அப்படிங்கிறது சட்டத்தை முடியும்படி வாழ்க்கையில மனிதர்களுக்கு உபயோகப்படும் பணி சொல்றது அதுதான் தந்திரம் தந்திரம் என்ன அம்பாளுடைய கருணா கதாட்சத்தை இப்பிரவில் நாம் எப்படி அடைவது நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான ஆசைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றிக் அதை நிறைவேற்றிக்கொண்டே நம்ம பக்தியை வளர்த்து கொண்ட அம்பாடுகளை எப்படி சேருவது இவைகளை சொல்ல கிரந்தங்களுக்க தான் தந்திரம் பண்றான் ஏமாச்சரான் அர்த்தத்துக்கு வந்து சிறு நாளும் அப்படி வந்துருன்னு அது ஒரு பெரிய கும்பகோணம் தர்மா கும்பகோணம் தான் ஏமாச்சல் அர்த்தம் ஏன் இப்படி பண்றேன் அந்த நல்ல ஊரு எத்தனை உயர்ந்தவர்கள்லாம் வந்து இருக்கா ஆனா என்ன இந்த ஏமாத்தூட்டுவ இப்போது அதே போல தமிழில் தந்திரம்னு சொன்னா ஏமாத்தருதுங்கிற ஒரு சந்திரம் வந்திருக்கு அது அர்த்தம் இல்ல தந்திரம் சொன்னாலே வித்தாரமாக சொன்னது நமக்கு புரியுதா போல சொன்னது ஆத்ம தத்வத்தை அறிந்து கொண்டு எப்படி நாம் பகல கஷமத்தையும் அடைவோமோ அதை சொல்லக்கூடியதானது சந்திரம்னு தெரியும் அப்படி அறுபத்தி நாலு சக்கரங்கள் இருந்தது இந்த உலகமெல்லாம் பறவை விட்டு அவளுக்கு என்னென்ன வருணம் என்கிறது சொல்லியிருந்தாலும் பிரதம பரதந்திரி அவளுக்கு அந்தந்த தந்திரம் வழியாக எதை நினைக்கிறாரோ அவளுக்கு அத்தவையும் கொடுத்துக் பரமேஸ்வரன் நமக்கு காட்டு வேணுமா சரி கோழ வேணுமா சரி வீடு வேணுமா சரி ஜனங்கள்ல நமக்கு அரங்கு இருக்கணுமா அதுக்கு சரி இப்படி என்னென்ன இதுங்களுக்கு வேணும்னாலும் வாழ்க்கையில அத்தனையும் அடையக்கூடியதான வழிகளை தந்திரங்கள் சொல்லியிருக்க வேதங்களும் சொல்லியிருக்க ஆனா வேதங்கள் சில பேராக தான் வேதத்தை அத்தியனம் பண்ணின மாதிரிதான் வேதத்தை அத்தியனம் பண்ணி அதை கிரமமாக சொல்லி அதில் இருக்கக்கூடியதான கர்மாக்களை எல்லாராலையும் பண்ண முடியாது இருந்தாலும் எல்லோருக்கும் ஆசை இருக்குன்னு அந்த ஆற்றையை நிறைவேற்றக் கூட வேதாத்தியனம் பண்ணாதவராலையும் முடியுமா இல்லையா காயத்ரி மந்திரன் தொண்டாதவாட கூட இது வேணுமா இல்லையா அதனால தான் பஞ்சஸ்ரீ மந்திரம் ஆத்துக்கார ரொம்ப பண்றதில்ல கம்யாந்தனும் பண்றது இல்லை அவர் ஏதாவது நல்ல கமா அப்படின்னா தான் குடும்பத்துக்கு நல்லது இவர் பண்ணல என்ன பண்ணுவவர்கள் அப்ப அந்த அம்மா தீசக்கிறதுக்கு ரெண்டு புத்தம் போட்டு பஞ்சஸ்ரீமந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டா இருந்தாலே போதும் ஒரு பெரியவர்கிட்ட அப்ப என்ன அவரும் பண்ணிட்டு இருக்காங்க ஜபம் பண்றது ரொம்ப சீக்கிரமா எல்லா விஷயமான தோஷங்களும் பாபங்களும் சமர்த்தியா இருக்கும் நீங்களுக்கு மட்டும் இல்ல மூணு தலைவருக்கு நிச்சயமா வரும் உங்களுக்கு இப்ப குழந்தைகளுக்கும் உங்க பேரனுக்கும் அது வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் நீதிபதி பண்ணிக்கிட்டுமே மூணு தலைவர் நிச்சயமா வாடு வரும் அதே மாதிரி இவ்வளோ ஜபம் பண்ணிடணும்னா மேல இருக்க கோரியதான மூணு தலைவர்களுக்கு பத்தல அவ பாம் பண்ணி நடக்காத நோக்கத்துல இருந்தாலும் அவாளுக்கு இந்த புண்ணியமாக சேரும் இது வைப்பிராடு ஆண நீங்க பண்றது உங்களுக்கு தான் இருந்தாலும் போட்டிருந்தா யாருக்கு வேணுமா அவாளுக்கு போகணும் வருமா பக்கத்துல இருக்கவங்களை காத்து வருமா வராட அதே போல உங்களுக்காக நீங்க போனாலும் மற்றவர்களுக்கு காப்பல உங்களை அண்டி இருக்கிறவாளுக்கு வேக எல்லாம் அப்படியே அறுபத்தி நாலு தத்ரங்கள் எழுதப்பட்டன புனப்பன் நிர்பந்தாது சொன்னால இப்படி அறுபத்தி நாலு தந்திரங்களை படித்து எனக்கு ஏதாவது இதுக்கு என்ன பண்ணணும் அவன் தேடி அறுபத்தி நாலு தந்திரங்கள் படிக்கணும் அந்த தந்திரங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கேன் அரசிய பார்க்கணும் அதுக்கப்புறம் அனுஷாணம் பண்ணணும் இதுல இந்த காலத்துல இருக்கிறது கஷ்டம் பாடா எல்லாரும் ஒரே தந்திரத்தில் இருக்கணும் எல்லாம் ஒரே சாதனமா இருக்கணும் யூனிவர்சல் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் சேமத்தை கொடுக்கணும் அவன் நினைத்ததான எல்லாமும் அவர்களுக்கு கிடைக்கணும் புண்ணியம் உட்பட அதே மோட்சம் உட்பட ஈஸ்வரானுகிரகம் உட்பட மனசு உட்பட எல்லாம் கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணும்னு இன்னொரு தந்திரத்தை ரெண்டு பண்ணும் தோன்றது சுவதந்திரம் தே தந்திரம் சுவதந்திரமான தந்திரம் இன்னொரு தந்திரத்தை இருக்கிற தந்திரம் எது அம்பாளுடைய காலடி வேற ஒண்ணும் வேண்டாம் அம்பாளுடைய திருக்கமரத்தை நீங்க தியானம் பண்ணலையனால் பாலக மரத்தை தியானம் பண்ணா மீதி எதுவும் வேண்டார் சுவதந்திரம் தே தந்திரம் அது என்ன பண்ணார் சீத்திதளம் பூலோகத்துக்கு கொண்டு வரப்பட்டது எங்கேயோ தேவலோகத்தில் ஸ்ரீபுரத்துல இருந்தது கைலாசத்துல இருந்தது பார்க்கால வேண்டாம் பூலோகத்துக்கு கொண்டு வாங்க சௌந்தரியை பூலோகத்துக்கு கொண்டு வரணும்னு நந்திகேசன் எட்டப்பட வேண்ட கடிச்சு சாப்பிட்டால் அழகு சொல்லத என்ன பூலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் அவ்வளவு மன செய்தியும் கிடையாது அம்பாட தியானம் பண்ணக்கூடியதான்னு ஒரு புண்ணியமை வாழ்த்து கழிக்காது அதுக்காக வேண்டாம்னு தடுத்த ஆனா இங்க என்ன சொல்றது உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் வந்த பிறகு இது நடக்காத காரியம் இதை பண்ணுங்க வரும் அதுக்கப்புறம் அப்படின்னு மனிதனுக்கு வரக்கூடியதான எல்லா விதமான சௌகரியங்களும் மனசு நிம்மதியும் சேவமும் ஏற்படணும்னா இந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம் அறுபத்தி நாலு தந்திரங்கள் சகலம் அதிதந்தம் புலகம் வியாபிச்ச அவளுக்கு முன்னேற்றிக் கொடுக்கும் காலத்தில் அதது அந்தந்த சித்தியை கொடுக்கக்கூடியதான பரதந்திரமான அவைகளை கண்ட பசுபதி நிர்பந்தாது அம்பாடே நிர்பந்தம் பண்ணினாரா லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறா அதாவது அம்பாளுக்கு அவ்யாக ஜெகருடா மூர்த்தி அஜானிக எதிர்பாராமல் தான் பர்த்தாட்ட எதையும் எதிர்பாராமல் அவளுக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறேன் நிர்பந்தாது அம்பாளுடைய நிர்பந்தத்தினால் புருகார் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நாலு புருகார் தங்களையும் அம்பாளுக்கே நாலு கையிருக்கின்ற நாளையும் கொடுத்துடும் நாலுமே வேண்டாம் அம்மாவுடைய பாகத்தில் இருக்கக்கூடியதான அந்த தூசியை எல்லாத்தையும் கொடுத்துடும் பாகத்துல பட்டு மேல தூசி வந்து பாத்தீங்கன்னா அதையே எல்லாத்தையும் கொடுக்குறோம் இருந்த போதிலும் நாலு நானே கொடுப்பேன் என் கையாலே கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக நாலு கையை வச்சுறதுக்காக தந்திரம் அப்படின்னு சகல ஜன வசுக்கள் சர்வ சௌகாக்கியமும் ஏற்படுறதுக்காக தேறுதா நைவேத்தியம் ஒரு நாளை கத்தனை பண்ணுங்க பத்தாயிரம் பண்ணுங்க நான் போவதான் பணப்படுறோம் பத்து பண்ணுங்க விவகாரம் என்னன்னா பக்தி தினந்தோறும் ஒரு பத்து தரம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தாலையார் அதுக்கு வரை உங்களுக்கு அம்மாண்டி அனுப்பக கிடைச்சு ஒரு தத்துமாக கிடைச்சு அவர் வழியாக உயர்ந்ததான மந்திரங்களை நாம் அறிந்து தகல சேவத்தை அடைய மறு விரவு இல்லாத நிலையை அடையலாம் அப்படி உயர்ந்ததான ஒரு ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு மந்திரம் இந்த ஸ்லோகத்துல காதால கேட்கறதுக்கே ஜென்மாந்திரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணிய திரவண கேர்த்தனா அப்படின்னு அது புண்ணியம் பண்ணியில்தான் தான் கேட்கிறோம் இது கேட்கறதுனால மறுபடியும் நமக்கு சேமம் ஏற்படும் அப்படின்னு சொன்னதான ஒரு பலம் இது இருக்க இந்த மந்திரங்களை பார்த்தோம் அதற்கு பிறகு அடுத்த மந்திரம் காமஹா அப்படிங்கிறது